பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நட்சின் பொதறிவு குவியலுக்காக இ சமிஸ்தா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி முதலைப்பட்டி நாமக்கல் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை காண்போம் உலகின் பெரிய தீப்பங்கள் ஆறு அவை அரோபியா இந்தியா இந்தோ சீனா அலாஸ்கா லாப்ரட்டா ஸ்காண்டினவா இந்தியாவின் பாராளுமன்றம் முதன் ஹவுஸ் ஆஃப் த பீப்போல் என்று அழைக்கப்பட்டது டிராபிக் சிக்னல் விலக்கை கண்டுபிடித்தவர் ஜே பி இனி இன்றைய கேள்விகளை காண்போம் சுற்றுப்புற சூழலுக்கு அடையாள சின்னமாக கருதப்படும் நிறம் எது அட்லாண்டிக் கடலையும் பசுபிக் கடலையும் இணைக்கும் கால்வாயின் பெயர் என்ன இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை நற்றினை குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்